அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொடுகையில் கண்ணை எறந்து விடுவாரானால் தாம் என்ன ஓதுகிறோம் என்பதை சரியாக அறிவது வரை தூங்கி தூங்கிவிடட்டும் இதை அணியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்